அவர்கள் அவர்களை சந்திக்க ஒரு நாள் இரவு வந்தேன் அவர்களிடம் பேசிவிட்டு வீட்டிற்கு செல்ல எழுந்தேன் என்னை வழி அனுப்பி வைக்க என்னுடன் நபி சொல்லாஹி செல்லம் அவர்களும் எழுந்தார்கள் அப்போது மதீனா வாசிகளான அன்சாரி தோடர்கள் இருவர் நடந்து சென்றனர் பார்த்ததும் உடனே நபி செல்லோன் அவர்கள் நீங்கள் இருவரும் நில்லுங்கள் இவள் என் மனைவி சஃபென் என்று கூறினார்கள் இறை தூதர் அவர்களே நாங்கள் சந்தேகப்படவில்லையே என்று இருவரும் கூறினார்கள் அப்போது நபி செல்லோ அணைகன் செல்லம் அவர்கள் நிச்சயமாக இரத்த நரம்புகளில் ஓடுகின்றான் உங்கள் இருவரின் உள்ளங்களில் தீய எண்ணத்தை அவன் போட்டுவிடக் கூடும் என்று பயப்படுகிறேன் என்று கூறினார்கள் அல்லது இதேபோல் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் முஸ்லிம் இரண்டு